மாதமே ேவ்ஸ் சாா யமே விமே மேவேவ நமோ விதைய சம்பிரதாயோ வம்சி மோ நமோ குருப்பலவரோவாயிருஷாய்ணே நமோ வேதாந்த குரவே புணி கிருஷ்ணயா வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சே பகசிரவம் பிரருச்சரா விம் விஷ்ணுஷா பூதகிருத் பூதபிருத் भूतात्मा பூதாத்மா பூதபாவன ஆச்சாரியருடைய வியாக்கியானம் ஆதிசங்கரருடைய வியாக்கியானம் நம்ம தொடர்ந்து இதை படித்து கொண்டிருக்கோம் கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் இது வந்து கோரக்பூர் புக்கில் ஐம்பத்தெட்டாவது பக்கம் மேலே முதல்ல இருக்கு நச்சலதிண தர்ம தோய நச்சலதி நிஜவர்ண தர்ம தோயா சமமதிராத்ம சுஹ்விபக்ஷபக்ஷே நஹரதி நகந்தி கிச்சிது விஷ்ணுபக்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கடைசியாக பார்த்துருக்கோம் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது வர்ணாசிரம தர்மத்தை பொறுப்பாக அனுஷ்டானம் பண்ணுறான் அதே சமயம் प्रम्मन पार्क्र गीत पार्ता मारि विदय सपन्े प्राहम्मणे गविहस्िनी सुनिश्व शेज पंडित समदर्शन आना इंशोक रोम अहान शलोकम अदा वर्णाश्रम धर्म तेड़ क्वैत बुद्धि व्यवहार वर्णाश्रम धर्म तेगा पड़ ஆனால் அதே சமயம் அந்த வர்ண அபிமானம் கிடையாது எல்லாரும் மனிதர்கள் மனிதர்கள் கூட கிடையாது எல்லாரும் ஜீவர்கள் கூட கிடையாது சர்வம் விஷ்ணுமயம் ஜகது அது யாராக இருந்தாலும் சரி எந்த விதமான கிரீச்சராக இருந்தாலும் சரி ஸ்பீஷீஸாக இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையுமே அவன் என்ன ஒன்று அந்த ஜானத்தோடு இருக்காங்கிறார் அவன்தான் உண்மையான விஷ்ணு பக்த்கிறார் ஆகவே விஸ்வங்கிற சப்தத்திலேயே சங்கராச்சாரியர் இது அழகாக சொல்லிவிடுறார் இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக வர்ணாசிரம தர்மம் வந்து ஹியூமானிட்டிக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது ஹியூமானிட்டிங்கிறத விட மேலே படி போகணும் எல்லாரையும் கடவுளாக பார்க்கறது பிரம்மமாக பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம தர்மத்தில் இருக்குங்கிறதுக்கு இது பிரமாணம் இது விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலேருந்து ஆதிசங்கரர் கோட் பண்ணுறார் விஸ்வசப்தத்திலே கோட் பண்ணிவிடுறார் இதெல்லாம் சரியாக சொல்லாததுனால தான் நிறைய பேருக்கு ஓ அளவுக்கு மீறி தேவையில்லாத அபிமானத்தை வளர்த்து கொண்டு உச்ச நீச்ச பாவங்களை எல்லாம் வளர்த்து கொண்டு அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது எல்லாரையும் வந்து மட்டமாக ட்ரீட் பண்ணுறது இல்லாட்டி இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறதெல்லாம் இதெல்லாம் தெரியாததுனால தான் அனாவசியமாக வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வளர்த்துக்கிறதுக்கு காரணமே இதை பற்றின நாலெட்ஜ் இல்லாததான் காரணம் இந்த ஸ்லோகம் அவ்வளோ தெளிவாக சொல்கிறது ஆக இந்த அவனை விஷ்ணு பக்தன்னு தெரிஞ்சுக்கோ ஆதிசங்கரர் விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் அந்த விஸ்வதனைத்தான் பூஜை பண்ணணுங்கிறார் பூஜை பண்ணுறது எப்படின்னு கேட்டால் ஞானத்தினால் எல்லாரையும் பிரம்மனா தரிசனம் பண்ணணும் பிரம்மனா தரிசனம் பண்ணுறது விஸ்வமா விஸ்வசப்தத்துக்கு இங்கே வந்து விவர்த்த காரணம் பிரம்ம ஆக இந்த என்னது பரிபூர்ண அத்வைத்த திருஷ்டி அப்புறம் பேதா பேத துவைதாத்வைத்த திருஷ்டி எல்லாம் அழகாக சொல்கிறார் ஆதிசங்கர் இந்த ஒரு விஸ்வசப்தத்தை வச்சுட்டேன் ஆக மாயா சகித பிரம்மனையும் எடுத்துக்கிறார் மாயா ரஹித பிரம்மனையும் எடுத்துக்கிறார் மாயையை வியாபிச்சிருக்கிற மாயா பின்னமாக இருக்கிற பிரம்மனையும் அழகாக சொல்கிறார் ஆக அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நீ வந்து அந்த பிரம்மனை அந்த பிரம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக நீ துவைத்த பாவனையில் அவரை பூஜை பண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சொல்கிறோமே ஒரு என்ன பார்க்குறோம் ஐயப்ப பூஜை போன்ற சபரிமலைக்கு போகிறோம் ஒருத்தரும் சுவாமி தானே அது யாராக இருந்தாண்ணே சின்ன சுவாமியாக இருந்தாண்ணே கன்னி சுவாமியாக இருந்தான் என்ன பெரிய கன்னி சுவாமின்னா முத முதல்ல போகிறவர் அதுக்கப்புறம் போகிறவரை எல்லாம் போய் போய் பழைய எல்லாரையும் சுவாமியுதானே பார்க்குறோம் ஆனால் அங்கங்கே பேத புத்தி இருக்கா இல்லையான்னா பேத புத்தியும் இருக்குது அத்வைத ஞானம் இருக்குது புத்தி இருக்கா இல்லையான்னா அதுவும் இருக்குது ஆக டிரான்சாக் வியாபகாரிக திருஷ்டியும் பாரமார்த்திக திருஷ்டியும் ஐயப்பன் பூஜையிலே இருக்குது அதனால தான் அவருக்கு பேர் தர்மசாஸ்திரா ஞான சாஸ்திரான்னு பேர் ஐயப்பன் குரு அல்லவோ அங்கே போனால் தத்துவமசிதானே இருக்குது உபதேசம் பண்ணுற மாதிரி தத்துவமசி மகா வாக்கியம் தானே போட்டிருக்கு அவர் யோக யோகாசனத்தில் உட்கார்ந்து தத்துவமசி தானே மகா தானே உபதேசம் பண்ணுறார் இது தெரியாமல் நம்ம வந்து அதிலையே சண்டை என்ன அது எதெல்லாம் தர்மசாஸ்திரத்துக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இது வந்து என்னென்னா இது என்னென்னா கோர்ட்டுக்கே இந்த ஜானம் இல்லை கோர்ட்லேயே கோர்ட்டுங்கிறது என்ன வித்தவுட் பீப்புள் இல்லையே தர்ம இல்லாமல் எங்கள் தர்மம் அதை பற்றிலாம் நான் ரொம்ப சொல்லலை ஆமாம் படிக்காதவன படித்தவன் சொல்லணும் படித்தவன படிக்காதவன் சொல்லணும் அதுதான் கலி தர்மம் அல்பக்ஞன சர்வஜன் சொல்லணும் சர்வஜனை அக்னகான்னு சொல்லணும் அல்பக்யான்னு சொல்லக்கூடாது அக்ஞ அப்படி சொல்லணும் அப்படி சொன்னாதான் அவன் சுக்ஞகா அவன் தான் அறிவாளி இந்த காலத்தில் அறிவாளிய முட்டாளும் முட்டாள அறிவாளின்னு சொல்கிறவன் தான் அறிவாளி அவன்தான் புழைக்க தெரிஞ்ச பரவாயில்ல என்னத்துக்கு அனாவசியம் ஆனால் அந்த அனாவசியத்தை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும் அடுத்த ஸ்லோகம் இதுவும் ரொம்ப அழகான ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக அதாவது அந்த விஸ்வத்தை உபாசனை பண்ணணுங்கிறார் ஒன்று ஜானோ ஞான திருஷ்டியில் பார்க்கறது இல்லாட்டி பகவதியில் பார்க்குறது அபின்ன நிமித்தோபாதான திருஷ்டியில் பார்க்குறதுங்கிறது ஒன்று அப்புறம் இன்னொரு திருஷ்டி விவர்த்தோபாதான திருஷ்டி நன்னாக கவனிச்சுட்டே வரணும் இல்லாட்டி புரியாது விவர்த்தோபாதான திருஷ்டிங்கிறது அத்வைத்த திருஷ்டி அபின்ன நிமித்தோபாதான திருஷ்டிங்கிறது துவைத்தாத்வைத்த திருஷ்டி ஒன்று விசிஷ்டாத்வைத்த திருஷ்டி இல்லாட்டி அத்வைத திருஷ்டி இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக பிரம்மன்னா என்ன மாயின்னா என்ன க நிமித்த காரணம்னா என்ன உபாதான காரணம்னா என்ன விவர்த்தோபாதான காரணம்னா என்ன பரிணாமிபாதான காரணம்னா என்னங்கிறதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அதனால் இப்போ போய் அதை போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை அதெல்லாம் பழைய க்ளாஸில் பார்த்து சிடியில் போட்டு கேட்டுங்க அடுத்த ஸ்லோகம் விமலமதிரமச்சரிவச்சனோசுதேவ वसति भवति क्षिति रसमति வசதி சன்தூப்பமியம்தீ க்ரம ரமியமா ரம கு சாப்போ விமலமரி அகிலவன அஸ்தன வசதி சதாதி தியுதேவா தமின் ப அசிய சௌமிய ரூபா க்ஷிதி ரசமதி ரமியமாத்மனோந்த கதையதிச்சாரு சால போத யாரு உண்மையான விஷ்ணு பக்தன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மேற்கோள் எல்லாம் கொட்டேஷன் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அகம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயோஸ்மி அப்படின்னு சங்கராச்சாரியர் நான் ஸ்ருதியெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கேன் முழுக்க எனக்கு ஸ்மிருதியெல்லாம் நல்லா தெரியும் புராணங்களும் நல்லா தெரியுங்கிறத தன்னோட குருநாதர்கிட்ட பக்தியாக சொல்கிறார் பணியோடு சொல்லிக்கிறார் அப்படி தான் இருக்குது இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏன்னா விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு தான் முதல்ல அவர் வியாக்கியானம் பண்ணார்னு ஒரு ஒரு கிளாஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆதிசங்கரர் விஷ்ணு சஹஸ்திரநாமத்துக்கு தான் முத முதல்ல வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் கேட்டாராம் நீ முதல்ல நீ விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு எழுதி அப்புறம் பார்க்கலான்னு விட்டார் ஆகையினால் விஷ்ணு சஹஸ்திரநாமத்துக்கு எழுதினதில் பார்க்குற இது தெரியறது கடவுளிடத்தில் உண்மையான அன்புள்ளவன் யார் கடவுளை புரிந்து கொண்டவன் யார் அதெல்லாம் தெளிவாக இந்த ஸ்லோகங்களில் சொல்லப்படுறது எல்லாம் அமானித்துவம் அதம்பித்துவம் படிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து பலனாக சொல்கிறாருங்க அதை ஒன்று இதை டெலிபரேட்டாக கல்டிவேட் பண்ணணும் டெலிபரேட்டாக கல்டிவேட் பண்ணால் என்ன ஆகும்னா அது ஸ்பான்டேனியஸ் நேச்சராக மாறிடும் ஃபேக் இட் மேக் இட் அதே தான் அது வேற எதுக்கோ சொல்கிறாங்கிற அது வேறு விஷயம் எதாக இருந்தால் என்ன எல்லா இது ஈஸ்வரண்டத்துலையும் அப்படி இங்கே என்ன சொல்கிற பாருங்கள் விமலமதி அமத்சர பிரசாந்தரித்திரபூதிதவச்சன்தாய்தான் க்திரசம் க்ஷிதிரசமதி க்திரசமதி ரம்யமாத்மனா அந்த கதையதி சாருதையவ கதையதி அர்த்தம் ஒன்றுனா சொல்கிறேன் விமல மத்திகனா சுத்தமான மனஸ் மதிஹினா புத்தி அந்த கரணம் மலமதிஹினா என்ன அர்த்தம் எப்போ பார்த்தாலும் காமம் குரோதம் இது மாதிரி எப்போ பேராசை கோபம் எரிச்சல் அதெல்லாம் கிடையாது எப்போவும் மனசில் தெளிந்த அறிவும் தெளிந்த அன்பும் இருக்குது ஆகையினால் ராகத்வேஷாதிகள்லாம் இல்லாதவன் அர்த்தம் விமல மத்திகினா சித்த சுத்தியை உடையவன் மனசு எப்போவும் அது அடுத்தது சொல்ல போகிறார் அதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறார் அமத்சரகா பொறாமை கிடையாது பொறாமை ஆஹப் இன்னொருத்தரை பார்த்து அவன் இப்படி இருக்கானே அழகோ பணமோ பதவியோ புகழோ எதா இருந்தால் இன்னொருத்தரை பார்த்து வைத்தறியது அது இல்லவே இல்லை அமத்சரகா மத்சரான்னு சொன்னால் பொறாமை அமத்சரஹா பொறாமை இன்மைன்னு அர்த்தம் ஆஹா விமலமதி சுத்தமதிஹின்னு அர்த்தம் அமத்சரா பிரசாந்தா எங்கள் மனசில் பொறாமை இல்லையோ அவங்க மனசில் சாந்தி இருக்கும் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் யாருக்கு பொறாமை இல்லையோ அவங்கிட்ட லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணுவாருங்கிறார் திருவள்ளுவர் அவைத்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னா அந்த குரல் வந்து நான் எல்லாம் எழுதுவேன் எல்லாருக்கும் சொல்கிற வழக்கம் அதாவது இந்த திருக்குறளை மகாலட்சுமி படத்துக்கீழே எழுதுங்கோன்னு நான் இருக்கும் இடத்தில் அஷ்டலட்சுமியும் குழிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரூபாய்க்குள்ளேயே அம்பாளை போட்டு என்ன அப்படி இருந்தும் வரமாட்டேங்கிறது அப்போ வந்து எல்லாம் வந்து முதல்ல ஒரு கையில் இருந்து நான் அப்படி தான் பார்த்தேன் நின்று இருந்த மகாலட்சுமி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த முதல்ல இந்த ரவிவர்மா பிக்சரில் நின்று இருக்கும் மகாலட்சுமி கையில் எல்லாம் காசெல்லாம் விழுந்த மாதிரி நான் பார்த்ததில்ல சின்ன வயசில் நீங்களும் பார்த்துருக்க மாட்டேங்குது அப்புறம் அது என்னாச்சு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எல்லோரும் சொல்லலாம் நின்னு இருக்கிற லட்சுமி நகர்ந்து போயிடுவாலாம் எப்படிலாம் யோசிக்கிறாம பாருங்கள் நின்றுட்டே இருந்தால் லக்ஷ்மி அப்படியே மூவ் பண்ணி போயிடுவாடான் அதனால் உட்காந்துருக்கிற லட்சுமி தான் ஆற்றுல வைக்கணும்னா சரி உட்காந்துருந்தால் போருமா பார்க்குறதுக்காக அது இருக்கோ இல்லையோ பீரோவுக்குள்ளே அட்லீஸ்ட் ஃபோட்டோவிலையோ பார்க்கக்கூடாது அதுக்காக வேண்டி என்னென்னா ஒரு கொஞ்சம் ஒரு கையிலேருந்து விழுந்தது ரூவா அப்புறம் பார்த்தா ரெண்டு கை அப்புறம் நாலு கை அப்புறம் ரூபாய்க்குள்ளேயே உட்கா தூச்சுட்டான் அப்புறே தங்கமும் நகையும் அது இதையும் போட்டு அப்புறம் கீழே வேற நான் இருக்கும் இடத்தில் அஷ்டலட்சுமி கட்டா அஷ்டலட்சுமின்னா என்ன தெரியாது அஷ்டலட்சுமியும் கொழிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சந்தனப்பட்டு வச்சுட்டுருக்க அதுக்கு பதிலாக எங்கே சொல்கிற மகாலட்சுமி எங்கே இருப்பாளான்னா யார்கிட்ட பொறாமை பொறாமை இருக்கோ அப்படி சொல்கிற நெகட்டிவாக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் யார்கிட்ட பொறாமைங்கிற குணம் இருக்கோ அவரை என்ன மகாலட்சுமி என்ன ஒண்ணுவாளாம் அவனை விட்டு விலகி போகிறது மாத்திரம் இல்லை அவன் அக்காவை கூப்பிடுவானான் அவள் அக்கா யாருன்னு தெரியுமோ இல்லையோ நமக்கு எங்கள் கேரளாவில் ஜேஷ்டா தேவின்னு எங்கே பார்த்தாலும் அதுக்கு பூஜை உண்டு வராமல் இருக்கிறதுக்கா ஆமாம் கேரளா கோயில் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் ஜேஷ்டா தேவின்னு ஒரு கோயில் இருக்கும் அது எதுக்குன்னா மூதேவி வரப்படாது அதனால இந்த வறுமை வரப்படாங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜேஷ்டா தேவி அங்கெல்லாம் உபாசனை பண்ணுறான் எதுக்கு சொல்கிறேன் அவள் அக்காவை கூப்பிட்டு இங்கேயே இரு போயிடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ கிளம்பி போயிடுவான் அப்படின்னு நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்கிறார் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் தவ்வைனா ஜேஷ்டா தேவி மூர்த்த தேவி சேட்டத்தீங்கிறான் இல்லையா சேச்சி அது அப்படி ஆயிடுது அப்போது அந்த ஜேஷ்டாதேவி மூதேவி என்ன பண்ண செய்யவள்னா மகாலட்சுமி தமிழில் எவ்வளோ அழகான சொற்கள் இருக்குது பாருங்கள் செய்யவள்னா இன்பத்தை செய்பவள் ஆகையினால் செய்யவள் தவ்வையை தவ்வை சொன்னால் தனக்கு மூத்தவளை என்ன பண்ண காட்டி கொண்டு வந்து நிச்சயமாக உட்காந்து வச்சுட்டு போய்டும்னு அர்த்தம் திருவள்ளுவர் போய் சொல்லுவாரா அவர் திருக்குறளுக்கே பொய்யா மொழின்னு பேர் ஆக இதை எழுதி வச்சால் ஞான் வரும் யார் வேறு நமக்கு பொறாமைப்படக்கூடாது யாருக்கு பணம் இருந்தால் என்ன பதவி இருந்தால் என்ன அது எப்படி வந்து தெரியுமோன்னா எப்படியோ வந்துட்டு போகிறது உனக்கு என்ன நீ சரியாக இருந்தால் போடி சொல்கிறோம் இல்லையா அது சொல்கிற போதே தெரியுது வயிறு எறியிறதுன்னு அதனால் இல்லாத இடத்துல தான் மனசுக்கு சாந்தி இருக்கும் பொறாமைக்கு ஆப்போசிட் என்னதுன்னா மனசார பாராட்டுறது பாராட்டாருன்னு பரவாயில்ல பொறாமப்படாமல் இருந்தால் சரி எல்லாரும் நன்னாக இருக்கட்டும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கட்டும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமையாக அப்படின்னா எங்கள் தங்கையாத்துக்கும் அக்காவத்துக்கும் நாங்கள் போகிறது இல்லை என்ன அவள்லாம் ஒத்துக்காது நமக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாம் ஏதோ சண்டை போட்டுக்கிறாப்பாவும் அப்போ சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமையாக ஹிருதயத்துலேருந்து சொல்லணும் சர்வே பத்ராணி பசு வந்து என்னதுக்கு நாற்பது பேர் அவனுக்கு என்ன பிரயோஜனம் நம்ம போய் திரும்ப அடித்ததுனால என்ன இடப்போகிறது அப்படி யோசிக்கணும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்னா இது எப்படி இருக்குதுன்னா இந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள்னால் வீட்டில் வந்து சொல்லுவோம் அவன் வந்து அவன் என்ன என்னை வந்து அடித்தாம்பான் அப்போ அவன் தான் முதல்ல என்ன அடித்தாம்பான் வீட்டில் கேட்டிருக்க இல்லையா குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள்னால் அப்படி சண்டைக்கு வரும் நம்மளாம் அப்படி பண்ணியிருக்கோம் அது முதல்ல ஏன் வச்சுக்கணும் இப்போ இது முதல்ல என்ன சொல்லும்னா முதல்ல தான் அடித்தது சொல்லாது வந்து இது என்ன சொல்லுவோம்னா முதல்ல வந்து நான் வந்து என்னை அடிச்சுட்டான் அப்படிங்குவோம் ரெண்டாவன் அடித்தானா அவன் முதல்ல அவன் அடித்தானா கெழும்பு அப்படிங்குவோம் இது எங்கே முடிக்கிறது எங்கே கன்க்ளூட் பண்ணுறது இதை இப்போ நம்ம அடி அவன் நம்மளை அடிக்கிறான்னா நம்ம திரும்ப அடிக்க அவன் திரும்ப அடிக்க சுவாமிஜி இதெல்லாம் யுத்த தர்மம்னா சரி அது வேறு விஷயம் நான் அப்புறம் பேசுகிறேன் ஆனால் வந்து எதுக்கு அடிச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியும் சாக போகிறோம் அடிச்சுட்டு ஏன் சாவான்னு பைசாயி செத்து போலாமே அதுதான் சர்வே பவந்தும் பாகிஸ்தானுக்கு நம்ம பேர்லேயும் பொறாம தேவையில்லை நமக்கும் அவன் பேரில் பொறாம தேவையில்லை எந்த கண்ட்ரியாக இருந்தேன் லோக்கா சமஸ்தா சுக்கினோ சர்வே பவந்தும் சுக்கினாகான்னு சொல்கிற போது எக்ஸப்ட் பாகிஸ்தானா என்ன சொல்கிறது அதவா தப்பாக யூஸ் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம் சர்வே பத்து சுகனா சர்வே சன் நிராம சர்வே பதிராணி பசியன் தூ மாஷ்டித் துக்க பாக் பவேத் அது ஹிருதயத்துலேருந்து வரணும் அப்படி வந்தால் தான் இந்த மாத்தரியம் போகும் மாத்தரியம் போகிறதுனால அது வரும் மாத்சரியம் போகிற போகணும்னு சொன்னால் அதுக்கு அத்வைத ஜியானம் ஒன்று தான் ஆக பரிபூர்ணமாக இந்த பொறாமல் போகணும்னா எல்லோரும் ஒன்று இதெல்லாம் சும்மா மேலே தெரியறது வாஸ்தவமாக ஆழமாக பார்த்தா எல்லாம் ஒன்றுங்கிற ஜானம் இருக்கிறவனுக்கு தான் இந்த மாத்தரியம் இருக்குது அமத்சரகா பிரசாந்தா ரொம்ப சாந்தமாக இருக்கான் சுச்சி சரித்தா ரொம்ப அழகான சொற்கள் சரித்தஹான்னா நடத்தை கண்டக்டன்னு சொல்கிறோம் இல்லையா குட் கான்டாக்ட் அதனால் சுச்சி சரித்தஹான்னா தர்மமாக வாழ்கிறான் ஒழுக்கமாக இருக்கான்னு அர்த்தம் சுச்சி அது மாத்திரமில்லை அகில சத்வ மித்ரபூதா அகில சத்வன்னா இருக்கிற எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அன்புடையவனாக இருக்கிறான் அத்வேஷ்டா சர்வபூதானாம் அதேதான் அகில சத்வ அகில சத்வனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்கள் இடத்திலும் எதுலெல்லாம் ஜீவன் இருக்கோ அத்தனை இடத்திலும் மித்திரபூதா ஒரு செடியை பார்த்தா கூட அதுக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துகிறான் அஹமித்ரபூதா அது மாத்திரமில்லை பிரியஹிதவச்சனா எங்கிருந்து கோட் பண்ணுறார் பாருங்க விஸ்வசாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் எழுதுகிறபோது சங்கராச்சாரிய என்ன வயசு இருக்கும் நம்ம இமேஜின் பண்ண முப்பத்தி ரெண்டு சமாதி ஆகிட்டார் அதான் நான் சொல்கிறேன் நம்ம பார்த்தா முப்பத்தி ரெண்டு அவர் எழுதினதே நம்ம முப்பத்ரெண்டு ஜென்மம் எடுத்தாலும் முடிக்க முடியாது அதுதான் சங்கராஜாரோட மகிமே பிரியவச்சனா ஹிதவச்சனா அன்பாக பேசுகிறான் நல்லதை பேசுகிறான் அன்பை அன்பாக பேசுகிறான் நல்லதைப் பேசுகிறான் எது சமூகத்துக்கு நன்மை பயக்குமோ அதை சொல்லுகிறான் அஹ பிரிய ஹிதவச்சனா அஸ்தமான மாயா அஸ்தமான மானம்னா என்ன தற்பெருமை தன்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிறது தற்பெருமை அந்த தற்பெருமை இல்லாமல் மானம்னா என்ன தற்பெருமை அமானகான்னா என்ன அர்த்தம் அமானீமான தோமானியோ லோகஸ்வாமி வரப்போகிறது ஆஹ மானஹா மாயஹா ரெண்டும் சொல்கிறார் ரெண்டையும் சேத்துன்னு சொல்லலாம் பிரிக்கவும் செய்யலாம் இந்த தற்பெருமைங்கிறது ஒரு மாயை அப்படி சொல்லலாம் மாயான்னு சொன்னால் வஞ்சனேன்னு அர்த்தம் பொதுவாக மாயான்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று நடந்து கொள்ளுதல் ஏமாத்துறது ஆஹ யாரை ஏமாற்ற மாட்டான்னு அர்த்தம் இவன் ஏமாந்தானே ஏமாறுவானே தவிர யாரையும் இவன் ஏமா இவன் ஏமாந்ததை துக்கமாக நினைக்க மாட்டான் பரவாயில்லன்னு நினச்சிப்பான் ஆஹ அஸ்தமான மாயா மான சப்தத்துக்கு தற்பெருமையின்னு அர்த்தம் அஸ்தனர்த்தம் அஸ்தமனம்லாம் சொல்கிறோம் இல்லையா அஸ்தங்கதா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை போயிடுதுன்னு அர்த்தம் टोटला तेरम इलाव पीर परव तेमते यारेमा दुरोम से अमायकान अर्थ अस्त मायहा अस्त मान रेड प्रणुम आल्दीवन अर्थन तेरे और ஆனால் யோசித்து பார்த்து அனுகிரகத்தினால் தற்பெருமையிலேருந்து விடுபட்டவன் அதே மாதிரி அந்த பிறரை ஏமாற்றி வாழ வேண்டுங்கிறது கிடையாது மாய ரஹிதன் அவனுடைய ஹிருதயத்தில் வாசுதேவன் எப்பவும் இருக்காங்கிறார் தஸ்ய ஹிருதி வாசுதேவஹா சதா வசதி அவனுடைய ஹிருதயத்தில் வாசுதேவன் எப்பொழுதும் வசிக்கிறான் வசிக்க எப்பவும் இருக்கான் இப்படிப்பட்டவனுக்கு தான் அது விளங்குறது கீதையில் பகவான் சொல்லலையா நிர்மாணமோகிதோஷா அத்மித்யா விவத்த காமா ஐகதுஞ்ஞை கச்சந்தியமூடா பதமியயம் தேதான் இது வேற பாஷையில் போட்டிருக்கு நிர்மாண மோஹா ஜிதசோஷா அத்மனித்தியாக வினிவத்த காமா சுகதுவந்தை விமுக்தா அமூடா தத்து அனாம பதம் கட்சி பதம் அவதம் கட்சி புரிஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிதான் அதே தான் இங்கே சொல்கிறார் அவருடைய ஹுதயத்தில் இறைவன் இருக்காங்கிறது நன்றாகத் தெரிகிறது அவர்களிடத்தில் இருக்கும் இறைவன் நன்றாக வெளிப்படுகிறார் ஆனந்தமே வடிவான அறிவே வடிவான அன்பே வடிவான இந்த குணங்கள் இருந்தால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் நன்றாக வெளிப்படுகிறார் என்பது அர்த்தம் வசத்தினா எப்பவும் இருக்கார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான்னர் மாணிக்கவாச்சகர் உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாயினர் அப்போ என்ன அர்த்தம் இறைவன் எப்பொழுதும் இமைப்பொழுதும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆக இறைவன் நம்மளை விட்டு எப்பவும் விலகிறது இல்லை ஆனால் நம்ம தான் அதை விட்டு எங்கேயோ போயின்னு இருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தேடிக்கொண்டு கண்டு கொண்டேன் திரு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு உறவு கோல் உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடையை முன் நிற்குமே அதனால் நீ ஈஸ்வரனோட உனக்கு ஹயத்தில் இருக்கிற ஈஸ்வரனோட சம்பந்தம் வச்சையான அவர் வெளிப்படுவார் ஆக அப்போ ஏற்பட்ட அவனுடைய ஹிரதயத்தில் இருக்கார் சங்கராச்சாரியெல்லாம் எதுக்கு சொல்கிறாருனா இப்படியெல்லாம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியது விஸ்வசப்தத்தை வச்சுன்னு இதெல்லாம் சொல்கிறார் இப்போ ஏற்பட்ட ஈஸ்வரனை வாழணும் அதான் இன்னும் நிறைய சொல்லப்படுறார் மாதிரி நிறைய கோட் பண்ணுறார் அடுத்த ஸ்லோகமும் படிச்சுட்டோம் நாம் அதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறார் இப்போ என்ன சொன்னார் இப்பேற்பட்ட மனிதனுடைய ஹிருதயத்தில் பகவான் வசிக்கிறார் எப்பொழுதும் வசித்து கொண்டிருக்கிறார் மலர்மிசை ஏகினான் அந்த ஏகினான்ங்கிறது அடிக்கடி சொல்லுவேன் நான் கேட்டிருப்பேள் ஏகினான்ங்கிறது என்ன காலம் ஏகினான்ங்கிறது என்ன காலம்னா ஏதோ காலம் ஏகினான்ங்கிறது ஏகுவார் ஏகுகிறார் ஏகினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இருக்கான்னு அர்த்தம் நீ எங்கேயோ பராக்கு பார்த்துன்ட்ருக்கேன் ஆனால் இன்பமே வடிவான இறைவன் உன் உள்ளத்தில் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறான் நீ அதை விட்டுட்டு பொண்ணிலும் பொருளிலும் போகத்திலும் எங்கோ இறைவன் இருக்கிறான்னு அதை நிதியும் தேடின்னு இருக்கேப்பா விளங்கின்றிருக்கார் அவர் அங்கே கவனி என்னது கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கு தாய்மான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் எவ்வளவுதான் அயோக்கியனாக இருந்தாலும் உன்னை விட்டு விலக முடியுமாம் பேர் அதாவது இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பது உண்டோ இரும்பு நேர் வஞ்சகம் என்ன சொன்னாலும் புத்தி இரும்பு மாதிரி உட்கார்ந்துருக்கான் மரம் மரமண்டைன்னா சொல்கிறோம் இல்லையா ஒன்றும் வழங்குறதில்லை அப்படி இருந்தாலும் பகவானை விட்டு நீளக விலக முடியுமான்னு கேட்குற இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உனை இடைவிட்டு நிற்பது உண்டோ அப்படி இறைவன் இருக்கார்னு அர்த்தம் அதனால்தான் உபனிஷத்து என்ன சொல்கிறது யோ வேதனிகி தங்குகாயாம் பரமேவ்யோ மண் எவன் அந்த உள்ளத்தில் இருக்கிற இறைவனை அறிகிறானோன்னு தான் சொல்கிறது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற இறைவனை எவன் அறிகிறானோ அப்பொழுதே அவனுக்கு எல்லாவற்றையும் ஒரு சேர அனுபவிக்கிறான்னா எல்லாவற்றிலும் இருக்கிற ஆசை ஒரேடியாக போயிடுறதுன்னு அர்த்தம் சோஷ்ணுதே சர்வான்காமான் சக சர்வான்காமான் சமஷ்ணுதே எல்லா விஷயங்களையும் ஒரு சேர அனுபவிக்கிறான்னா எல்லா விஷயங்களில் இருக்கிற ஆசை ஒரே நேரத்தில் போயிடுறதுன்னு அர்த்தம் சர்வகாமா சர்வகாம பிராப்தி நாம சர்வகாம நிவத்திஹி ரொம்ப உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது அடுத்த ஸ்லோகம் இது இது என்னென்னா முதல்ல ஹிருதயத்தில் பகவான் இருக்கார்னா அதுக்கு தான் மலர்மிசை ஏகினான்னு சொன்னேன் ஏகினான்னா ஏற்கனவே இருக்கார் ஏன் வச்சுங்கோ அது கடந்த காலம் கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் ஒன்று கடந்த காலம்னா என்ன பாஸ்டன்ஸ் பார்த்தல தமிழோட கெதி இப்படி இருக்குது ம் அப்போ இங்கிலீஷில் சொல்லணும் கடந்த காலம்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாஸ்டென்ஸ்னு புரிஞ்சுக்கிறோம் நிகழ இப்போ இங்கிலீஷை சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கல தமிழில் சொல்லி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் ஆ கடந்த காலம்னு சொன்னால் தப்பி தவறியாவது என்ன பூத காலம்னு சொல்லிவிட்டேன் ஓஹோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்குன்னு ஆகிடும் அது பூதத்துக்கு காலம் பூத காலம்னு சொல்லல அது என்னது கடந்த காலம் என்பது பாஸ்ட் டென்ஸ் நிகழ் காலம் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்புறம் வரும் வருங்காலம் என்பது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகையினால் ஏகினான்ங்கிறது என்ன டென்ஸு ஏகினான்ங்கிறது பாஸ்டன்ஸ் இதுதான் இந்த ஜோக் சொல்கிறது வாத்தியார் வந்து ஆசிரியர் வருகிறார் இந்த ஜோக் அடிக்கடி சொல்லிருப்பேன் கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கும் அப்போ வந்து ஆசிரியர் வருகிறார் என்ன காலம்னா கஷ்ட காலம்ட்டான் அது அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஆசிரியர் வருது ஆசிரியருக்கு கஷ்ட காலம் ஆசை நிகழ்காலமாக வருங்காலமாக எப்படி எழுதப்பாருனா இப்படி இருக்கு சரி போகிறோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஹிருதயத்தில் பக்தனுடைய ஹதயத்தில் எப்போது இறைவன் இருக்காருங்கிறது சொன்னார் பக்தி இல்லாதவனுடைய ஹிரதயத்துலையும் அவர் இருக்கார் பக்தியை வளர்த்திக்கணும் அவ்வளவுதான் அருணகிருநாதர் பாடலையா உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே எப்படி இருக்கு பாருங்க உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே இதெல்லாம் விசாரம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் இவ்வளோ பூஜை பண்ணி என்னென்ன கடைசியில் என்னென்னா தேகோ தேவாலயப் பிரோக்தா ஜீவோ தேவஸ்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா பகவான் யாருடைய ஹிருதத்தில் இருக்கானோன்னு சொல்கிறார் கீதையில் படிக்கிறோம் இல்லையா தசாஹம் ந பிரணியாமி சச்சமேன பிரணிய சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் தேகத்துவம் ஆஸ்தா சர்வா வர்த்தமானோப்பி சயோகி மைய வர்த்தது அப்படின்னா ரெண்டு கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் தஸ்மின் சனாத்தனே தஸ்மின் சனாத்தனே ஹிருதி வசதி தஸ்மின் ஹிருதி சனாத்தனே வசதி சனாத்தனமாக இருக்கக்கூடிய பிரபுவானவர் சனாத்தனே ஹிருதயே தஸ்மின் சனாத்தனே யஹா புமான் வசதி அப்படி அர்த்தம் பண்ணணும் எந்த எந்த ஜீவாத்மா இந்த இடத்துல புமான்னால் என்ன அர்த்தம் உடனே புமான்னால் ஆப்போசிட் ஸ்திரின்னு எழுதிவிட முடியாது புமான்னால் ஜீவஹா எந்த ஜீவாத்மா எந்த ஜீவாத்மா வந்து யாருடைய ஹிருதயத்தில் வசிக்கிறானோன்னு அர்த்தம் இறைவனுடைய ஹிரதயத்தில் இவன் வசிக்கிறான் இந்த பிரேம பக்தியை பற்றி சொல்கிறாள் இல்லையா பிரேம பக்தின்னா என்னது பிரேம வேறே பக்தி வேறு அது தெரியுமா உங்களுக்கு பக்திக்கும் பிரேமைக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிற அப்படி நான் எனக்கு தெரியாது எல்லாம் கேள்வி ஞானந்தான் அதாவது நம்ம பகவான்கிட்ட பிரியம் வச்சா அதுக்கு பேர் என்னது பக்தி பகவானே நம்மக்கிட்ட பிரியம் வச்சா பிரேமை அப்படி சொல்லி பிரேமைக்கு லக்ஷணம் சொல்கிறாள் சாத்வஸ்மின் பரம பிரேமரூபா அப்படின்னு இங்கே சூத்திரம் இருக்கு நாரத பக்தி சூத்திரத்தில் அந்த பக்திக்கு லட்சணம் சொல்கிற போது அஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி பக்திக்கு லக்ஷணம் இறைவனிடத்தில் பேரன்பு கொள்வது பகவான்கிட்ட அப்படி பரிபூர்ணமாக பக்தி வை அன்புக்கு செலுத்துறதுக்கு பேர் தான் பக்திங்கிறார் ஆக நிலையில்லாத பொருளில் வைக்கிற அன்பை நிலையான பொருளில் வைச்சா அதுக்கு பேர் பக்தின்னு பேர் அனித்தியமான பதார்த்தங்களில் வைக்கிற பிரியத்தை நித்தியமான பொருள வச்சா அதுக்கு பேர் பேரன்பு பக்தின்னு பேர் அப்புறம் அனுராகஹான்னு அதுக்கு இன்னொரு பேர் பூஜ்ய விஷயேஷு அனுராக பக்தி போற்றத்தகுந்த பொருளில் இடைவிடாத பற்றுக்கு பெயர் பக்தி அனுராகா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஆஹ் சனாத்த யா புமா யஹா புமான் தஸ்மின் சனாதனே ஹிருதி வசதி அந்த சனாத்தனமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய ஹிருதயத்தில் வசிக்கிறானோ அப்படின்னு அர்த்தம் அந்த சனாத்தனமான சனநாதனம்னா என்ன காலத்தை கடந்தன்னு அர்த்தம் காலம் தேசம் வஸ்துக்களை எல்லாம் கடந்த அந்த தூய உணர்வாகிய பரம்பொருளிடத்தில் வசிக்கிறானோ எப்பவும் பிரம்மனையே சிந்தனை பண்ணுறானோன்னு அர்த்தம் அம்பத்வாம் அனுசந்ததாமி அப்படிங்கிற மாதிரி அப்போது எந்த ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ஹதயத்தில் எப்பவும் வசிக்கிறானோ முதல்ல என்ன சொன்னார் ஜீவாத்மாவுடைய ஹதயத்தில் பரமாத்மா வசிக்கிறான் இப்போ பரமாத்மாவுடைய ஹதயத்தில் ஜீவாத்மா வசிக்கிறார் இப்போ பரமாத்மாவோடய ஹிருதயம் எங்கே இருக்குது ஜீவாத்மானால் நமக்கு தோணும் இதில் அர்த்தம் என்னன்னா ஹிரதயத்வயம் கிடையாது ஆக இருக்கிறது சொல்லப்போனால் அனைத்தும் பரம்பொருளில் இருக்கிறதா பரம்பொருள் அனைத்திலும் இருக்கிறாரா எல்லோரும் சாதாரணமாக தானே வந்திருக்கே அனைத்தும் கடவுளிடத்தில் இருக்கிறதா கடவுள் அனைத்திலும் இருக்கிறாரான் இப்போ வந்து மண்ணு குடத்தில் இருக்கா குட மண்ணில் இருக்கான்னு என்னன்னா என்ன சொல்லுவே மண்ணு குடத்தில் இருக்கா குட மண்ணில் இருக்கா ஆகாசத்தில் கட்டடம் இருக்கா கட்டடத்தில் ஆகாசம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறது என்ன இது பெரிய ஞானம் வேணுமா என்ன பண்டிதனா என்ன என்ன தர்க்கசாஸ்திரமாக என்ன நேர தெரிகிறதே கொனையாக சொல்லணும் நேர தெரியறது தான் இதுதான் யானை அப்படின்னு சொன்னால் யானை என்ன பார்த்த தெரியுமா தெரியாதா தெரிகிறது மனுஷனையாக பார்த்து சொல்கிறான் யானை யானையை பார்த்து யானேங்கிறான் அப்போ யானையை பார்த்து யானேன்னு சொல்கிற போது இதுக்கு தும்பிக்கை இருப்பதால் இது யானை அப்படின்னு சொல்லணுமா புரியுறதோ அதெல்லாம் சொல்லுவாள் தர்க்க தர்க்க பிசாச்சின்னு திட்டுவா அதாவது தர்க்கசாஸ்திரம் படிக்கிறப்போ தர்க்கசாஸ்திரம் படிக்கணும் ரொம்ப தர்க்கம் படிக்க ஆரம்பிச்சோம் தர்க்கம்னா என்ன எப்போ பார்த்தாலும் லாஜிக்கலாகவே பேசுறது அயம் கஜஹா சுண்டா தண்டவத்வாத் அப்படின்னு சொல்லணும் இது யானை தும்பிக்கை இருப்பதினால் அப்படின்னு சொல்லணும் அப்படிலாம் தேவையில்லை ஆகா எதுக்கு சொல்கிறேன் ஆகாசத்தில் கட்டடம் இருக்கா கட்டடத்தில் ஆகாசம் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல இறைவன் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் இல்லையா உண்ணிலும் இருக்கிறார் எண்ணிலும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் விண்ணிலும் இருக்கிறார் இப்படியே இருக்கணும் விண்ணிலும் இருக்கிறார் மண்ணிலும் இருக்கிறார் மணி பன்னெண்டு ஆச்சு போய்ட்டு ஆ விண்ணிலும் இருக்கிறார் உண்ணிலும் இருக்கிறார் எண்ணிலும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அங்கும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் எங்கும் என்பதே அதில் இருக்கிறது அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுண்ணா முதல்ல வந்து என்னதுன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கார்னு சொல்கிறது உள்ளேயாவது வெளியேயாது உள்ளே வெளியேங்கிறதே ஒன்று தான் இருக்குது அப்போ உள்ளேயும் இல்லை இல்லைன்னு புரிஞ்சுண்டா ஒன்றும் சாப்பிட்ட பிறகு கடைசியில் என்ன இருக்குன்னா இலை தான் இருக்குன்னா அது மாதிரி எல்லாம் மோரின் சா சாப்பிட்டாச்சு இலையை நன்னா துடைச்சாச்சு ஒன்றும் இல்லை அதுக்கு சாப்பிடணும் புரியுறதா புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆஹா சனாத்தனே தஸ்மின் ஹிருதி சர்வூதாத்மானம் சர்வூதானிச்ச ஆத்மனி ஈத்தே யோகயுக்தாத்மா சர்வற்ற சமதர்சன ஆறாவது அத்தியாயத்தில் பகவான் தியானத்தோட பலனாக சொல்லியிருக்கார் ஆஹ யா புமான் எந்த ஜீவாத்மாவானவன் தஸ்மின் சனாத்தனே ஹிருதி வசதி அந்த பகவானுடைய ஹுதயத்தில் வசிக்கிறானோ ஆஹ பகவானுக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை எனக்குள்ள பகவான் இருக்கார் பகவானுக்குள்ளே தான் சமஸ்தமும் இருக்குது அப்போ பகவானுக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னா அதெல்லாம் சும்மா இப்போ வந்து இந்த ஸ்பேஸுக்குள்ளே இல்லை இந்த வாலுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா ஸ்பேஸுக்குள்ளே வால் இருக்கா முடிச்சுடுவேன் பதினோரு மணிக்கு இப்போ இங்கே இருக்குது ஸ்பேஸ் இந்த வால் இருக்குது வாலுக்குள்ளே வால்னா என்ன சுவர் சுவர்னால் என்ன வால் சம்ஸ்கிரத்தில்த்தில் அதுக்கு பேர் பித்திஹின்னு பேர் வால்னு ரொம்ப நேரம் சொன்ன அனுமார் வாழ்ன்னு நினச்சி விட்டான் சும்மா இதுக்கா நீங்களாம் பண்டிதால் இப்படிலாம் பேசக்கூடாது எனக்கு தெரியும் அப்போ இந்த சுவற்றுக்குள் வெளியிருக்கு அப்போ வெளியில் சுவர் இருக்கிறதா சுவற்றில் வெளியிருக்கிறதான்னு கேட்டால் முதல்ல என்ன சொல்லுவோம் சுவற்றுக்குள் வெளியிருக்கிறது அப்புறம் வெளியில் ஆமாம் என்னுடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கார் பகவானுடைய ஹயத்தில் நான் இருக்கேன் அப்போ என்ன அர்த்தம்னா வேறு வேறு இல்லைன்னு அதுக்கேதுக்கு இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணுற எழுதனா பண்ணினா தான் உனக்கு கிளாரிட்டி வரும் இருக்கிறத குழப்பினால் தான் ரசம் அப்புறம் பாயசம் அதனால்தான் நம்ம குழம்பு குழம்புக்கப்புறம் ரசம் ரசத்துக்கப்புறம் பாயசம் அதெல்லாம் ஜீரணமானேன் அப்புறம் மோர் அதுக்கு தான் வச்சுருக்கு சாப்பாட்லேயே வேதாந்தம் अल वसि हृदय सनातने तस्म भवती यहाम भवती अस् जगत सौम्य रूपी बढ़ा सुल उलह इनमानवन आरक्र याद हृदय भगवान उो अण भगवान दर्वम ओत प्रोतंपास्त्र के पेर ஹகும்சுச்சி வசூர்தரிக்கோத்த வேஷதோணு மசாஜா அருஜா ஹிருத் ஹகும்சத்து நூரியம் ஹம்சதி இபும்சு ஹகும்சுச்சிஷத்து இப்படி அந்த வ வேதம் வர்ணிக்கிறது எல்லாவற்றிலும் அவர் இருக்கார்னு அம்பஸ்ய பாறை புவனஸ் மத்திய நாகஸ் எப்பவும் ஈஸ்வர தரிசனத்துக்காக வேதம் அவ்வளவு மெனக்கடுறது எப்போ எப் எங்கும் எப்பொழுதும் இறைவனையே காண்பாயாக அதுதான் நோக்கம் ஆஹா அஸ் இவனை அந்த இறைவனையே நினைக்கிறவன் என்னவா இருக்கான்னா எப்போவும் வந்து இனிமையானவனாக இருக்காங்கிறார் அஸ்ய ஜெகத்தா சௌமிய ரூபாக பவதி அந்த ஜீவாத்மா மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் அந்த மனுஷ சரீரத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் நன்மையையே நினைக்கிறான் இனிமையையே அவன் செய்கிறான் அது மாத்திரமில்லை சாரு தயாயேவ கதைய தீங்குற ரொம்ப அழகாக பேசுகிறான் நான் சாருன்னா என்ன ரொம்ப ஸ்வீட் அதனால தான் சாரு வாக்கன்னு பேர் பேசுகிறது ரொம்ப இனிமையாக பேசுவான் அம்மாவுக்கு மூன்று எழுத்து அப்பாவுக்கு மூன்று எழுத்து தாத்தாவுக்கு மூன்று எழுத்துன்னு விஷயம் ஒன்றும் இருக்காது ஏதாவது தெரிஞ்ச வாழ்க்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு மூணு எழுத்து இதுக்கு ஏழு எழுத்து அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா விஷயம் ஒன்றும் இருக்காது சப்ஜெக்ட் ஒன்றும் இருக்காது அதனால் சாரு வாக்குன்னு நாஸ்திகனுக்கும் சாரு வாக்குன்னு வந்து என்னதுன்னா சாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே என்னன்னா இவன் பகவானை புரிஞ்சின்றதுனால இனிமையா பேசுகிறான்னு அர்த்தம் அழகா பேசுகிறானா சாரு இனிமையா மாத்திரம் இல்லை அழகா எதை சொல்லணுமோ அதை சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம் அது எப்படி அதுக்கு அதுக்கு என்ன வர்ணிக்கிறார்னா சால போத்தா இவ சால போத்தகா இவன்னா என்ன அர்த்தம்னா சால போத்தகாங்கிறது ஒரு மரம் ஒரு ட்ரீ அந்த ட்ரீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அது என்ன மரம்னு இங்கே தெரியாது சொல்லலை யாருமே சொல்லலை சால ஒரு ட்ரீ அது தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ அது என்ன பொட்டானிக்கல் நேம்லாம் தெரியாது இந்த ட்ரீ என்ன பண்ணுமா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அது வந்து நல்ல அதனுடைய ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா ரொம்ப நல்லதாக இருக்குமா அது மாதிரி சொல்கிறார் சால போதா இவ சாருதையாக கதையதி க்ஷிதி க்ஷித்தின்னா இந்த பூமியில் ரசமதி ரசமத்தின்னா ரொம்ப அதனுடைய சாறு வந்து நமக்கு ஹி புத்திக்கு ஹிதத்தை கொடுக்கும் ரம்யம் ரம்யம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரம்யம் உள்ளத்தை கவரக்கூடியதாக இருக்கிறது அது மனசுக்கு அது பார்க்குறதுக்கும் நன்றாக இருக்குது அப்பேற்பட்டது அது மாதிரி அவனுடைய பார்க்கறத்துக்கும் சௌமியமாக இருப்பான் பேச்சும் இனிமையாக இருக்கும் ஆக கண்ணுக்கும் கருத்துக்கும் செவிக்கும் இனிமையாக வாழ்வான் யாருன்னா விஷ்ணு பக்தன் விஸ்வபக்தன் நமக்கு விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம் பார்க்குற போது இவ்வளோ வருது இதில் அந்த விஸ்வரூபமாக இருக்கிற விஷ்ணுவினுடைய பக்தன் அத்வைத ஜானின்னு அர்த்தம் ஆதிசங்கரை விஸ்வசப்தத்தை வச்சுட்டு அத்வைத சித்தாந்தத்தை ரொம்ப அழகாக ஸ்தாபனம் பண்ணுறார் ஆக அத்வைத தரிசனத்தோடு இருக்கக்கூடிய ஜானி அவன் பார்ப்பதற்கு இனிமையானவனாக இருப்பான் அவனுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் அது நமது உள்ளத்திற்கு நன்மையை செய்யும் இப்பேற்பட்டவன் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறார் ஆக வசதி ஹ்தி சனாத்தனேச்ச தஸ்மின் பவதி புமாஞ்சகோசிய சௌமியரூபா க்ஷிதி ரசமதி ரமியமான ஆத்மன அந்த கதையதி ஹ்தயத்திலேருந்து அவன் பேசுகிறான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் அது கொடுக்குறார் வியாக்கியானக்காரர் நிறைய ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் விஷயம் இதுதான் அவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எல்லா வகையில் அவனை பார்த்தா ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் யாருக்கு பக்த ஜனங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பக்தர்களுக்கு அவனை பார்த்தாலே ஒரு ஆனந்தமாக இருக்குது இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் பண்ணுறான்னு அர்த்தம் சமூகத்துக்கே ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுகிறான் ஆன்மீக சமூகத்திற்கு என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சகலமிதமகம் ச வாசுதேவா சகலமிதமக்ச इतिमति इतिमति रचला रचला तान विहाय ூரா சகலமிசுதன் பரமேரஸ் மதிச்சன வியரா இது அத்தனையும் யார் சொல்கிறான்னு பார்த்துக்கோங்கோ யமதர்மராஜா தன்னுடைய தூதர்கள்ட்ட சொல்கிறார் இதுதான் போயின்ட்டுருக்கு விஷ்ணு தர்மோத்திர புராணம் அதிலிருந்து தான் ஆதிசங்கரர் இதை மேற்கோள் காட்டுறார் ஆஹா விஷ்ணு புராணம் விஷ்ணு தர்மோத்திர புராணம் இதிலிருந்தெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு இப்போ என்ன சொல்கிறார் இதம் சகலம் அகம்ச்ச வாசுதேவா இவை அனைத்தும் நானும் வாசுதேவந்தான் அஹ அகம் வாசுதேவ அகஞ்ச வாசுதேவ பாருங்க ஐக்கியம் இதம் சகலம் அதாவது திருஷ்யம் சர்வம் திரஷ்டா ரெண்டுமே ஞாத்தாவும் சரி ஜேயமும் சரி நம்ம ஞானத்தையும் சேர்த்து எல்லாம் சர்வம் வாசுமேவேரன் பரமப்புமா பரமபுமா பரமபுருஷா உத்தமபுருஷ்யன் படிக்கிறோம்லிய அதுதான் आह अह पमुमा परमेश्वर सह एक विष्णु महदूत और दिन वस्तु कति अे हृदयगते अचला भवती। इती इवारे ஹிரதயகத்தே அனந்தே யாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அனந்தன் அனந்தன் சொன்னால் அந்தரஹிதகான்னு அர்த்தம் காலத்தாலும் தேசத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவன் டைம்வைஸ் ஸ்பேஸ்வைஸ் வஸ்துக்கள் எல்லா வை இதனாலையும் லிமிட் பண்ண முடியாதவன் அனந்தே ஹிருதயகத்தை அந்த ஹிருதயத்தில் அனந்தனையே தியானம் அந்த விற்த்தின்னு அர்த்தம் யாருக்கு இந்த அத்வைத்த விற்பி பிரபலமாக இருக்கோ அப்படின்னு அர்த்தம் யாருடைய ஹதயத்தில் இந்த அத்வைதாகார விற்பி பிரபலமாக இருக்கிறதோ அவர்களை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடணுங்கிறார் யார்கிட்ட தூதர்கள்ட்ட சொல்கிறார் தான் தூராத்து விகாய விர அவர்களையெல்லாம் நீ தூரத்தில் விட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல நிஜமாகவே வந்து நம்ம யமதர்மராஜா நம்ம தூதர்களையெல்லாம் விட்டு இங்கே வந்து சரீரத்துலேருந்து எடுத்துன்னு போகக்கூடாங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லலை துன்பம் அவர்களை விட்டு போயிடணும் அவர்களை விட்டு அவங்களுக்கு துக்கங்கிறது கிடையாது என்ன சொல்லுவாள் அந்த ஊர்லெலாம் பஜனை பாடுவான் அந்த காலத்தில் யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கல்கண்டு உள்ளே போயிடும் கல்கண்டு மிளகு எல்லாம் உள்ளே போயிடும் யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி வரிசையாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான் சிவபக்தன் என்று சொன்னால் விடமாட்டான் என்ன சிவபக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான் ஆமாம் மாற்றி போயிடுது சிவபக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான் ராமபக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான் விஷ்ணு பக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான் முருகபக்தன் என்று சொன்னால் தொட எல்லாம் ஒன்று தான் அதுக்காக வேண்டி தொடமாட்டான் தொடமாட்டான்னு சொல்லுவான் அப்போ அது என்ன அர்த்தம்னா மனசில் துக்கம் வராது மரணத்தை இருக்கிற போதே அவன் வந்து யமன் யாருன்னா யமனும் பிரம்மன் தானே ஆகையினால் அவனுக்கு அந்த பாதை கிடையாதுன்னு அர்த்தம் தூதர்களை பார்த்து சொல்கிறாராம் இப்போ ஏற்பட்டவர்களை விட்டு ரொம்ப தூரம் நீ போயிடணும் பக்கத்தில் போகாது அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறார் அப்போது ரெண்டு விஷயம் எனக்கு பிடிச்சது யமன்னு சொன்னாலே நான் நிறையா அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே யமஹான் யமன்கிற பதத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல மிருத்யு மிருத்யுங்கிற சப்தம் எடுத்துக்கணும் மிருத்யுன்னா மரணம் யமஹான்னா என்ன அர்த்தம்னா கட்டுப்படுத்தினோம்னு அர்த்தம் ரொம்ப நாள் இதுக்குள்ளேயே இருந்துட்டு ஊரையெல்லாம் இட் சிரமப்படுத்தினா நேரம் மெரினா பீச்சுக்கு போகணும்னு சொல்லணும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் இங்கே போ இல்லாட்டி அங்கே போ அப்படின்னு அனுப்பிச்சிடணும் போகிறோம்ப்பா இருந்து பண்ணதெல்லாம் போகிறோம் அப்படின்னு யமஹான்னு சொன்னால் அர்த்தம் கட்டுப்படுத்துறவர்னு அர்த்தம் நம்மளே யமகான்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் யம நியம ஆசனமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல யமஹான்னு சொன்னால் கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் நம்ம மிருத்யுங்கிற சப்தம் எடுத்துட்டோம்னா பொதுவாக அந்த மாதிரி அர்த்தம் தான் எடுத்துக்கணும் இங்கே மிருத்யுங்கிறத விருப்பு வெறுப்பு மிருத்யு விக்ஷேபம் மிருத்யு ராகத்வேஷம் மிருத்யு விக்ஷேபம் மிருத்யு அக்ஞானம் மிருத்யு சம்சயம் மிருத்யு அப்புறம் அடுத்தது என்னதுன்னா விபரீதம் மிருத்யு எல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிறோம் இல்லையா ராகத் மலம் விக்ஷேபம் அப்புறம் அஜ்யான சம்சய விபரியம் இதெல்லாத்தும் எல்லாம் வந்து என்னென்னா அவங்களாம் பக்கத்துலேயே வரமாட்டாங்க ஆக இந்த இவனிடத்தில் மிருத்துவுக்கு அவகாசமே கிடையாது அது மாத்திரமில்லை இவன் தர்மா தர்ம அத்தீதாக ஆக யமமாவது அயமமாவது எல்லாத்தையும் கடந்தவன் ஆகி விடுகிறான் அப்படின்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தான் தூராத் விகாய விர அவர்களெல்லாம் தூக்கு தூரத்துலேருந்து விட்டு ஓடி போய்டும் பக்கத்துலேயே போயிடாதேங்கிறார் இனிமேலும் சொல்ல போகிறார் பாருங்க அசுரர்களுக்கெல்லாம் சொல்ல போகிறார் நீங்களெலாம் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இடத்துல போய் இருங்கோன்னு சொல்ல போகிறார் எங்கே அக்கிரமம் நடக்கிறதோ எங்கே வந்து மீடியாலாம் மோச மோசமாக எழுதுறானோ அங்கே போய் நீ இருன்னு சொல்ல போகிறார் சொல்ல போகிறார் பாருங்க வரப்போகிறது அதுக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் तान विहाय दूरा, यमनियम அஹ தான் தான் விஜ அடுத்த அனுதினமச்சு சனசா அப்பமத்சராம் விரத்தேயமவிதூத்தல்ஷா அனுமசனசரா விரதூரே மாணவ हे भट தூர தரேன விர ஓ சேவகர்களே அவர்களை விட்டு வெகு தூரம் சென்று விடுங்கள் அப்படின்னு யமதர்மராஜா தன்னுடைய தூதர்களுக்கு சொல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு யாரை விட்டுன்னா யம नियम, विधूत, கல்மஷானாம் விதூத கல்மஷானாம் கல்மஷம்னு சொன்னால் மனசில் இருக்கிற அழுக்குகள் அதை எப்படி நீக்கிவிட்டான்னா யமநியமங்களை அனுஷ்டானம் பண்ணி நீக்கி இருக்கிறார்கள் யம நியமங்களால் யமநியமங்களால் நீக்கப்பட்ட மாசுகளை உடையவர்கள் அப்படின்னா அர்த்தம் யமநியமங்களால் நீக்கப்பட்ட மாசுகளை உடையவர்கள் அப்படின்னா மாசுகள் இல்லாதவர்கள் அர்த்தம் மாசற்றவர்கள் அர்த்தம் மன एना यम नियम यम उत अहिंसा सत्य अस्त अपरिग्रह ब्रह्मचर्य नियम शवच सोष तपस्वाय ईर प्रणिधानम अहिंसाना यारेमें दुख पड़ी वार्तो मनसालो मनसुवा यार दुख पड़ा अम இல்லை அடுத்தது என்னது அஹிம்ச சத்தியம் பொய் பேசாமல் இருக்கிறது தமிழில் இதுக்கு பேர் கொல்லாமை அப்புறம் வந்து அடுத்தது வந்து வாய்மை பொய்யாமைன்னு சொல்லணும் ஏன்னா அது வந்து இதுவாக சொல்லியிருக்கு ஏன்னா நிஷேத விஷயம் துக்கப்படுத்த கூடாது பொய் பேசக்கூடாது அப்படியே அர்த்தம் அப்புறம் இன்னொருத்தர் பொருளை திருடக்கூடாது கள்ளாமை அப்போ துரல் இருக்குது திருக்குறளை ஏன்னா வாய்மைன்னு சொன்னாலும் வள்ளுவர் பொய்யாமை பொய்யாமை தான் சொல்கிறார் பொய்யாமை அன்ன புகழ் இல்லைங்கிறார் அப்போது கொல்லாமை அப்புறம் பொய்யாமை கள்ளாமை அப்புறம் என்னென்ன பொருள் மிகப்படையாமை தமிழில் அப்படி சொல்கிறது அபரிக்கிரகம்னா என்ன நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுட்டும் அப்புறம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோருக்கும் அதான் அவஸ்தை எல்லாம் வச்சுக்கணும் போல்றதுக்கு வேணும் வேணும்னு தோன்றுறது இருக்கிறதெல்லாம் பொட்டி பொட்டியாக உள்ளெல்லாம் சத்து வச்சு சடம்ப கயிறில் இருந்து சடம்ப கயிறு பைய எல்லாம் தேவைன்னு அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் ஆற்றுல அது எதாக இருந்தால் அவன்ட்ட போய் கே சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒருத்தர் இருப்பான் ஆசிரமத்தில் எப்படி ஒருத்தர் உண்டு எதா வேணும்னா அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி சாமானை சேர்த்து வைக்கிறது அவருக்கு ஆனந்தம் மாதிரி அபரிகிரகம் பரிகிரகம்னா நிறைய பொருளை சேர்த்துக்கிறது எளிமையாக வாழ்கிறதுன்னு அர்த்தம் ஆக சேர்த்துக்கப்படாதுங்கிறதுல தாற்பயம் அதே மாதிரி அடுத்தது என்னதுன்னா பிரம்மச்சரியம் புலன் வழி செல்லாமை ஆக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு அர்த்தம் பிரம்மச்சரியம் கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பிரம்மச்சரியத்துக்கு மாறாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ச சௌச்சம் எப்பவும் சந்த தூய்மையாக இருக்கணும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை நாமளே விரும்பி உடம்ப வருத்திக்கணும் சாஸ்திரப்படி அப்புறம் படிக்கணும் சாஸ்திரத்தை படிக்கிறது இல்லாட்டி ஜபம் பண்ணுறது அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம் பகவானுக்கு பூஜை பண்ணுறது கர்மயோகம் இதெல்லாம் இருக்குது ஆக ஏதாவது விளக்கத்தக்கவை தள்ளத்தக்கவை ஐந்து கொள்ளத்தக்கவை ஐந்து அப்படி தமிழில் சொல்லும் டோன்ஸ் முதல்ல அப்புறம் டூஸ் ஆமாம் முதல்ல நிஷேதங்கள் அப்புறம் விதி இதை பண்ணணும் அதனால் அதனால தான் என்ன இருதுன்னா இந்த விதி நிஷேத யமநியமம்னா தர்மசாஸ்திரப்படின்னு அர்த்தம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கல்ம என்ன கீதையில் சங்கராச்சாரிய சாதன பஞ்சகத்தில் சொல்கிறார் இல்லையா தேனேசஸ்ய விதீயதாம் அபச்சிதி காமியே மதிஸ்தியஜ்யதாம் பாபௌகா பரிதூயதாம் வேதோ நித்தியம் அதீயத்தாம் ததுதித்தம் கர்ம ததுதித்தம் கர்ம ஸ்வனுஷீயதாம் ஆக தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி அது மூலம் நிறைய கல்மஷங்கள் ராகத்வேஷம் முதலான கல்மஷங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு அது மாத்திரமில்லை இதெல்லாம் வேல்யூஸ் இதெல்லாம் டோன்ட்ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அது மாத்தமில்லை எப்பவும் பகவான்கிட்ட மனசை அணுதினம் அச்சுத சக்த மானசானாம் இந்த சப்த லாங்குவேஜே பாருங்க அணுதினம்னா என்ன அர்த்தம் இடைவிட எப்பொழுதும் அச்சுத அச்சுதன்னு சொன்னால் பகவான் ஒரு பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து வழுவாதவர்னு அர்த்தம் ஆஹா அச்சுத அச்சுதன்னு சொன்னால் நழுவினதுன்னு அர்த்தம் விலகி போனதுன்னு அர்த்தம் விலகாதவர்னு அர்த்தம் ஆனந்தம் ஒரு நாளும் விலக ஆனந்தம் உண்மையான ஆனந்தத்தை இப்போ என்றைக்காவது கற் கற்கண்டு இனிப்பிலிருந்து விலகுமோ கற்கண்டு இனிப்பிலேருந்து விலகுமோ நெருப்பு சூட்லேருந்து விலகுமா அது மாதிரி ஆனந்தமே வடிவான ஆண்டவன் ஒரு நாளும் தன்னுடைய ஆனந்தத்திலேருந்து விலக மாட்டார் அப்புறம் அச்சுத சக்த மனசான மனசு அதுலேயே பகவான்கிட்டையே வச்சிருக்கான் அப்புறம் அது மாத்திரம் இல்லை இதில் தர்மானுஷ்டானம் ஒரு பக்கம் अपगत मत मान मत्सराणाम मतम गर्व मान तेरे मत्समन परा मूण नीचा मत मान मत्सराणाम अपगत अपगतान अपगता नहींक्र मत्सराणाम मानवानी यानिषन पड़ो आोियां இந்த இதெல்லாம் யார் பண்ணுறானோ அவங்களை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடணும் பக்கத்தில் போகக்கூடாது அவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் ஆஹ் இதை சங்கராஜர் இதெல்லாம் கோட் பண்ணுறார் அப்படி பார்த்து யமதர்மராஜா சொல்கிறார் மாணவானாம் தூரதரேன விரஜ ஹே பட்ட ஓ பட்டர்களே அவர்களை விட்டு நீங்கள் தொலைவில் சென்று விட வேண்டும் அவங்கள போய் துக்கப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி ஜனங்கள் சமூகத்துக்கு வேணும் ஆகையினால் அப்படி இருங்கோன்னு சொல்கிறார் சங்கராச்சார வாக்கியத்தை முடிச்சுடுவோம் இன்றைக்கி இத்தியாதிவச்சனை வைஷ்ணவலட்சணம் பிரகார ஹிம்சாதிரித்த விஷ்ணோ ஸ்துதிநமஸாதி கர்த்தியமிதி इत्यादि वचनेहि वैष्णव रहितेन ச்சனவவாத் பிரச்சிதுரி விஷ்ணோமீ கத்தியமி யுதிஷ்டிரர் கேட்டார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்த கங்கமர்ச்சந்த் பிராப்னயூர் மாணவா சுபம் அது கேட்டிருக்கார் அதை மனசில் வச்சுட்டே சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்லிகிட்டு வரார் ஆஹா ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகசிரினு இருந்தாலும் விஸ்வம் ஸ்துவன் நாம சஹசிரங்கிருக்கு அதை இங்கே எடுத்துண்டார் விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார் விஸ்வசப்தத்தை சொல்லி விஸ்வத்தைத்தான் உபாசிக்கணும் ஆ கிமேக்கம் தெய்வத்தம் லோகேன்னா விஸ்வஹா ஏவ தெய்வத்தம் லோகே விஸ்வம்னுங்கிறது என்னது அத்வைதம் சமம் ஏதோ ஒரு தனியாக ஒரு லோகத்தில் தனியாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி சொல்லலை ஆஹா அத்வைதம் பிரம்மன்தான் இங்கே கொண்டு வர்றார் அதை நீ வந்து துவைதாத்வைத பாவனையில் வச்சுருந்தாலும் சரி துவைத்த பாவனையில் வச்சுருந்தாலும் சரி ஆனால் அத்வைதம்தான் பரமார்த்த சத்தியம் ஆனால் உனக்கு பக்குவத்துக்காக வேண்டி நீ வந்து அது துவைத்த பாவனையில் சரி அஹத்வைதாத்வைத விஸ்வபா விஸ்வரூபமாக வச்சுருந்தாலும் சரி ஏக்கரூபமாக வச்சுருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்கு இப்படித்தான் இப்படித்தான் நீ புரிஞ்சுட்டு உபாசனை பண்ணணும் உன்னுடைய லட்சியம் என்னென்னா அத்வைத ஞானம் அத்வைத ஞானத்துக்கு பேதாபேத உபாசனையும் பேத உபாசனையும் சாதனம் அதை மனசில் வச்சுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் லட்சியத்தை முதல்ல சொல்லிவிடுறார் ஆதிசங்கர் ஆ ஞான உபாசனா விஸ்வரூப உபாசனா ஞான உபாசனான்னா என்ன அர்த்தம் ஞான யோக சாதனம் விஸ்வரூப உபாசனா இல்லாட்டி ஏக்கரூப உபாசன அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் வைதிக கர்மாக்கள்லாம் பார்த்தா சோமயாகம் வாஜபயாகம் எல்லாம் பசுஹிம்சை இருக்குது அது மனசுக்குள்ளே வச்சுக்கிறார் சங்கராச்சாரியர் ஏன்னா அவருக்கு வந்து இந்த இப்போ பார்த்தாலும் கர்மாவே பண்ணிகிட்டு இருக்கா குமாரில் பெற்ற குரூப்பு மண்டனமிஸ்ரா குரூப்பு வேதத்தை பிரமாணமாக வச்சுட்டு அவ ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்காள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாவா ஆக அதுவே அந் பரமலக்ஷியம்னு நினச்சிட்டு இருக்காள் கடைசி வரைக்கும் வாஜ்பேயின்னு பேர் போட்டுக்கிறது தான் வாஜப்பேயின்னு பேரை போட்டுன்னு சண்டை போட்டுருந்தேன் பார்த்துட்டு தானே இருக்கும் பெரிய வாஜப்பேயின்னு போட்டுக்கிறா கோபம்னு அவ்வளோ கோபம் வருது ஷோ அண்ட் ஸோ வாஜப்பேயி அப்படின்னு போட்டிருக்கா பேர் பார்த்தா அவருக்கு அவருக்கு இருக்கிற கோவம் சண்டை பார்த்தா பெருசாக இருக்குது இது அவருக்கே போனாலும் போய்டும் இந்த நியூஸு அப்போ இதில் போட்டிருக்கேன் இந்த லக்ஷணங்கள்லாம் என்னது அபகத மதமான மத்சரானாம் பிரியஹித வச்சனங்கள்லாம் போட்டிருக்கேன் அப்போ இந்த குணங்கள்லாம் வரலன்னு எவ்வளோ பெரிய வாஜபேயை யாகம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதுலேருந்தே தெரியுது ஆஹா இத்தியாதி வச்சனைகி வைஷ்ணவ லக்ஷணஸை ஏவம் பிரகாரத்வா அது இது வந்தான் வைஷ்ணவன்கிறார் வைஷ்ணவ ஜனத்தோல்லாம் பாடுறோமே அதே தான் வைஷ்ணவ லக்ன லக்ஷணஸம் பிரகாரத்வா இத்தியாதி வச்சனைகின்னு கோட் பண்ணுறார் இத்தனை மாதிரி புராண வச்சனங்கள்லாம் இப்படிலாம் இருக்குது அதனால் இப் இப்படி இருக்கிறதுனால யாரையும் ஹிம்ச பண்ணாமல் இப்போ ஒரு வைதிக கூட ரித்விகளெலாம் டிஸ்டர்ப் பண்ணணும் வரப்போறது அதையும் சொல்ல போகிறார் எல்லாம் சொல்ல போகிறார் அவரே சொல்கிறார் ஒரு ஸ்லோகம் சொல்லப்போகிறார் ரித்விக்கு இல்லாமல் ஆகுதி கொடுக்குற இடத்துல அசுராள்னம் போய் உட்காருங்கோங்குறார் சொல்கிறார் வருது அதாவது வேதாத்தியனம் பண்ணாதவனை ஸ்ராத்தத்தில் உட்காந்து விற்கிறது அப்புறம் விரதம் இல்லாமல் அத்தியனம் பண்ணுறவன் தட்சண சரியாக கொடுக்காமல் யஜ்ஞம் பண்ணுறவன் அப்புறம் ரித்விக்குகள் இல்லாமல் ஹோமம் பண்ணுறது அப்புறம் தானம் பண்ணுற போது தலையெழுத்தேன்னு தானம் பண்ணுறது இப்போ ஏற்பட்ட இடத்துல நாலு பேர் இந்த இடத்துல எல்லாம் அது மாதிரி பார்த்துமில்ல இந்த ஹவிச சம்ஸ்காரம் பண்ணாமல் ஹவிச ஹோமம் பண்ணுறது அங்கெல்லாம் போய் இந்த அசுரால் எல்லாம் நீங்களெலாம் இருங்கோங்கிறார் அந்த இடத்துல இருந்த அவள் என்ன சொன்னுங்கோங்கிறார் சொல்ல போகிறார் எதுக்கு இதில் எதுக்காக சொல்லுறேன்னா அது அதுக்கு அசுரால் இருப்பாள்ங்கிறதுல தாத்யில்லை அதுக்கு போகக்கூடாதுங்கிறதான் அர்த்தம் அதனால் வந்து அது அப்படிலாம் சொல்லி அதில் ஒரு அல்பசந்தோஷமாக என்ன அப்படிலாம் கிடையாது ஆக இதெல்லாம் ஹிம்சாதி ரஹித்தேன விஷ்ணோ ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் இச்சதே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கோ அதனால் இப்போ ஏற்பட்ட விஸ்வரூபமாக இருக்கிற விஸ்வத்தருத விஸ்வத்தோமுகோ விஸ்வத்தோஹஸ்தஉத விஸ்வத்தஸ்பாத் சம்பாஹுபியாம் நமதி சம்பதத்ரயிர் பாகுபியாம் நமதி சம்பதத்திரயிர் தியாவா பிருத்திவி ஜனயந்தேவ ஏக அப்பேர்பட்ட ஈஸ்வ தஸ்மை ருத்ரா எனமோ அஸ்து அப்பேற்பட்டவன பூஜை பண்ணுங்கங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஹிம்சை இல்லாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பகவானை பூஜை பண்ணுங்கிறார் இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது பிரபஞ்சத்தில் நீ டிசிப்ளினோடு நடந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது விஸ்வரூப பூஜையினோட ரொம்ப அழகாக சொல்றார் தொடர்ந்து நாம் இதை படிக்கலாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோரு பாகவே சஹசிரநாமே புருஷாய சாஸ்வதே சகசிரோட்டியுகாரிணே நமவிந்தநமசீர்த்தனம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷாந்திஷாந்திஹரி ஓம் आदि ஆதிகருநஸஸ்மீ சத்கருநமாராஜி வா